என்ன சஜீமாமா நேத்து வந்திருந்தேன் வீட்டுல ஆள காணும் என்ன சஜமாமா ரொம்ப இருமுறை என்ன ஒண்ணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரே காய்ச்சல் தலைவலி சந்ததோஷம் முடிச்சுக்கிடுச்சு அப்படியா அத நேத்து வந்த ஆளை காணும் இங்க வீட்டு நேத்துலாம் போனேன் அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சா சரி ஒரு ஒளியாயிருந்து பாத்துக்கிட்டு போயிடுறேன் உனக்கு தான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அத சொல்லு பாத்தியும் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க முடியலைங்கிறீங்களா சும்மா இப்ப என்னத்த நீங்க கதை சொல்றீங்க அடா அதை இல்லடா வர வர சொல்றது சரி நீனு கூட்டி போய் ஆசையா வந்துட்டே உனக்கு சொல்ல வேணும் பாத்தேன் ஐயா ஐயா கரம நீடிச்ச மாதிரி இருமீட்டு கிடக்கிறீங்க சரி சரி போய் டெஸ்ட் பண்ணி பாத்தியலாம் பிளட் டெஸ்ட் எதுவும் பாத்தியலாம் எதுவும் கிருமிகள் இருக்காமா வைரஸ் கிருமி எதுவும் இல்லடா அதெல்லாம் ஒண்ணுடா இது சும்மா அந்த பனி சீசனுக்க வந்திருக்க சீசன் தே சீசன் மாறிஞ்சா சளி பிடிக்கும்ல அந்த மாதிரிதான் வந்திருக்கு மத்தபடி ஒன்றும் பண்ணாது நீ நல்லா இருக்கியா நல்லா இருந்தாலும் வந்திருக்கேன் அவங்கள பாக்குறதுக்கு ஆமா ஏன் திடீர்னு உங்களுக்கு ஜெனி பிடிச்ச அது ஒண்ணு நாளா ரெண்டு மூணு நாளா தூக்கம்ல கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சா சரி எப்படி வேலையை பாத்துக்கிட்டே வந்து தூக்கம் வந்தது அப்படி கொஞ்சம் ஆயிருச்சு ஏன் சும்மா கலந்து அழகிறீங்க எப்படி உடம்பு நல்லா இருந்தா தானே மத்தான் பண்ண முடியும் சும்மா இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் நீ ஏன் அப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன தண்ணிக்க பண்றீங்க அப்படி என்ன உங்களுக்கு வேலை சொல்ல முடியுமாடா ஒரு நேரம் ஒரு வேலை வருது என்னமா வரும்போது வேலையை பார்க்கணும்ல முடியலைட்டு சும்மா இருக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல பாருங்க சொல்றேன்னு நல்லா கேட்டுக்குங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்புதான் முக்கியம் உடம்பு நல்லா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இல்ல சொல்லுவாங்கல்ல கண்கட்ட விட சூரிய நமஸ்காரம் அது மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு அப்புறம் உட்காந்து முழிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் பிரயோசனம் இல்லாம சொல்லிவிட்டேன் அதனால உக்காந்து ஒழுங்க உடம்பு முதல்ல நல்லா வச்சுக்கிட்டு அப்புறம் எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கடைசி எப்படி உடம்பை கெடுத்துக்கிட்டுக்கலாமா நீங்க சரிடா சரிடா விடா விட்டா பெரிய மனுஷனாக இப்ப நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சரி உடம்ப பாத்துக்கிறேன் இதுல பெரிய மனிதன் சின்ன மனித இருக்கு நல்லது யாரு சொல்றேன் சொல்ல முடியும் ஒண்ணு வேண்டாம் நீங்க நான் அடுத்த வர வந்து கேட்டுக்கிறேன் என்னடா வந்துட்டு போறேன் உங்க கூட பெரிய தொல்லை மாமா கிளம்பறேன்பா நீங்க பேசாம இருக்கு பார்த்து தூங்க பாபா இழுத்து போதிகிட்டு வரேன் போயிட்டு வர பாப்பா பாப்பா வாங்க தூங்க பேசாம